ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வைசாக்க மாசமாகத்மியத்தை சொல்லக்கூடியதான ஸ்கந்தபுராணத்தில் தானத்தனுடைய பெருமையை சொல்லக்கூடியதான ஒரு சரித்திரத்தை பார்த்துன்னு அப்படி அந்த பிராமணோத்தமர் அந்த பக்சியாக பிறந்த ஹேமாங்கன் என்கிற அரசனுக்கு இந்த தானத்தை எப்படி செய்யணும் என்கிறத சொல்ற அநாத்தம் பூஜ்யதாயாம் நயோஜக தா யாத் பங்க்வாத் தி தயா பாத்திரம் ஹி கேவலம் தபோனிஷ்டான விசாரதா விஷ்ணுரூபா சதா பூஜ்ய நேத்தரே து தானம் செய்திருக்க என்கிறதில் சந்தேகம் இல்லப்பா ஆனால் அந்த தானம் அவர்களுக்கு உபயோகமாக செய்யணும் அதாவது ஏழையாக ஒருவர் வரார் அப்படின்னா அவருக்கு பொருளாக வாங்கி கொடுக்கணும் கட்டிக்கிறதுக்கு துணி கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு அன்னம் கொடுக்கணும் சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் ஏழையாக ஒருவர் வரார் அவர் இடத்துல நீ கிலோ தங்கத்தை கொடுத்தால் அவர் அதை எப்படி உபயோகப்படுத்த முடியும் அது மதிப்பு வாய்ந்தது தான் அவரால் அதை பாதுகாத்து வச்சுக்க முடியுமா முடியாது உணமுற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கொடுக்கணும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கணும் அவர்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும் தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் அவர்களிடத்துல தயையை காமிக்கணும் கருணையை காண்பிச்சு அவர்களைய பாதுகாக்கணும் அவர்களிடத்துல நீ வெளிநாட்டினுடைய காசை டாலராக மாற்றி கொடுத்தால் என்ன பிரயோஜனம் அவர்கள் இங்கிருந்து வெளிநாடு போக முடியுமா அவர்கள் உடம்புக்கு உள்ள ஸ்திதிக்கு அப்படி போக முடியுமா அப்படி போக முடியாது அப்படி யாருக்கு எப்படி தேவையோ அப்படி கொடுக்கணும் யார் இந்த பொருளை எப்படி உபயோகிப்பார்களோ அப்படி கொடுக்கணும்ப்பா பாத்திரம் அறிந்து கொடுக்கணும் தஸ்மா ஜ்யானி சதா பூஜ்யா பூஜ்யா பூஜ்யதரஸ்மிருதா அவைக்யாசாது விர்தானாம் இஹா முத்திர சதுக்கதா தெரிஞ்சு கொடுக்குறவன் தான் ஜானின்னு பேர் பேர் அப்படி செய்யணும் சேவாவை மகதாம் பும்சாம் புமர்த்தானாம் ஹிகாரணம் கோட்டையோபியந்த ஜாத்தீனாம் நபசியி யதாஜம் கண்ணு தெரியாத குருடர்கள் வந்தால் அவர்களுக்கு துணைக்கு ஆட்களை கொடுக்கணும் அவர்களை கையை பிடிச்சி தேவைப்படுற இடத்துக்கு கூட்டின்னு போகிறாப்பில் ஆட்களை கொடுக்கணும் கண்ணு தெரியாதவனுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படி கொடுக்கப்படாது கண்ணு கண்ணு தெரியாதவனுக்கு அருக்கின் லைட்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லைப்பா இவம் அந்தாஜுதான் நான் தூ சங்கர்ணார்த்ததா பவேது நகியம் மயானி தீர்த்தானி ந தேவா மிருட்சிலா மயாக தே புனம் தேப்புனம் துருகாலேன தரிசனாதேவசாகவா அதுபோல இந்த வைசாக்க மாசத்தில் நிறையா ஜனம் ஓடுறதுன்னாலும் கோடையில் வெயில்ல போய் எடுத்து கொள்ள முடியுமா முடியாது அப்படின்னு நினச்சாவது நீ ஜலதானம் செய்யணும் வைசாக மாதத்தில் தண்ணீரை நிறையா எடுத்து கொடுக்கணும் ஆங்காங்கு தண்ணீர் பிடிச்சி கொடுக் கொடுக்கறா போல் ஏற்பாடு செய்யணும் வைசாகே மத்கிருதம் புண்ணியம் துப்பியம் தாஸ்யாமி சாந்ததே ஏதோ தெரியாமல் செய்ததுனால இப்படி ஒரு துக்கத்தை நீ அனுபவிச்சுட்ட இங்கிட்ட உள்ள புண்ணியத்தில் ஒரு பங்கு நான் உனக்கு கொடுக்குறேன் வைசாக்கே மத்ருதம் புண்ணியம் துப்பியம் தாசியாமி சாந்தையே பூதம் பவியம் பவத்யேன கர்மஜாத்தம் விஜேஷ்யசி இந்த வைசாக்க மாதத்தில் நான் ஸ்நானம் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்திருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லதை செய்திருக்கேன் அந்த புண்ணியத்திலிருந்து ஒரு பங்கு நான் உனக்கு தரேன் அதனால் உனக்கு இந்த பிறவி தோஷங்கள் எல்லாம் போகட்டும் இத்துத்பஸ்பதமனுத்தமம் யதா தத்தம் பாக்கதினே கிருத்தம் தின தூ தி தாம் கிரகோதி காம் அப்படின்னு சொல்லி கைநரே ஜலம் எடுத்துக்கொண்ட எடுத்துட்டு ஹிரண்யர்ஸ்தம்னு ஸ்லோகம் சொல்லி நான் இந்த வைசா மாசத்துல ஒரு நாளைக்கு செய்த ஸ்நானம் தானத்துனுடைய ஃபலன் இந்த பக்ஷியாக பிறந்த இந்த ஹேமான்கன் என்கிற ராஜாவுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஜலத்தை விட்ட அந்த ஒரு நாள் புண்ணியம் அந்த பட்சிக்கு போன மாத்திரத்தில் அந்த சரீரத்துக்கானது கீழே விழுந்தது திவ்யம் விமானம் ஆருஹிய திவ்ய வஸ் திவ்யசிரக்கு வஸ்திரபூஷணா பசியதாமேவ பூதானாம் அப்படி திவ்ய விமானம் வந்தது திவ்ய விமானத்தில் நல்ல வஸ்திரம் பட்டு வஸ்திரம் நல்ல வாசனையுள்ள புஷ் புஷ்பங்கள் நல்ல ஆபரணங்கள் அப்படி தரிசின்ற ராஜாவாக திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு அந்த ஹேமாங்கன் அங்கிருந்து கிளம்பி போனான் பத்தாஞ்சலி புட்டோ பூத்வா காக்கு ஸ்தோபோன் மகா பிரபு இதே பக்கத்தில் இருந்த அந்த அரசன் ஆச்சரியமாக பார்க்குற ஆ ஒரு அற்புதம் நடக்கிறதேன்னு பார்த்து राजा, அனுஜாத்தியராஜ ஸ்தூயமான மகாபோகா வருஷாயுத்தமந்திரிதப்படி ஃபலவருஷ காலங்கள் அந்த தவோகத்துல தான் பரிணதான்களுடைய புண்ணியங்களே அனுபவிச்ச அனுபவிச்ச பிறகு சயேவே கலே காபு சப்தீபாலும தேவேந்திரஸ் சகா விஷ்ணோ அம்சஜேவ மகாப்பிரபு அந்த அரசன் பல வருஷ காலங்கள் புண்ணியத்தை அனுபவித்த அதே இக்ஷ்வாக்கு குலத்தில் பெரிய ராஜாவாக வந்து பிறந்த அவன் பிறந்து அவனுடைய படிப்பு அவனுடைய பராக்கிரமம் இவைகள்னாலே அந்த தேசமானது விரிவடைஞ்சு விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடைஞ்ச போசிதஸ்து வசிஷ்டேன வைசாக்கோக்தான் மனோரமானு அனுஷ்டா ஜாக்கிலான் தர்மான அந்த அரசனாக பிறக்கிற பொழுதும் குலகுருவாக வசிஷ்டரே இருந்தார் அதே வசிஷ்டரே அவருக்கு நல்ல வழியை காண்பிச்சு குலகுருவாக வீட்டு வாத்தியாராக இருந்து நல்ல வழியை காண்பிச்சு அவருக்கு ஸ்ரேயசை நிறையாக ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படி பல வருஷ காலங்கள் ராஜாவாக இருந்து போகங்களை அனுபவிச்சார் அப்படின்னு இந்த சரித்திரத்தை நாரத சுவாமி சொல்லி முடிச்சு இந்த வைசாக மாசத்துல ஜலதானம் என்கிறது ரொம்ப முக்கியம் ஜலதானத்தை வைசாக மாசத்துல செய்யணும் அப்படி காலம் அறிஞ்சு எப்பப்போ என்ன தானத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறதோ அது போல செய்யணும் அதை நான் மாற்றி செய்கிறேன் யோஜனை பண்ணி பண்றேன் இந்த நாளைக்கு தகுந்தாற் பண்றேன் அப்படின்னு சொல்லி மாற்றி செய்யக்கூடாது என்கிற தர்மத்தை இந்த சரித்திரத்திலிருந்து நமக்கு நாரத சுவாமி காண்பிக்கிறார் வியாசாச்சாரியர் இந்த சரித்திரத்தில் நிறைய தர்மங்களே நமக்கு காண்பிக்கிறார் தானத்தினுடைய பெருமையை இந்த சரித்திரம் சொல்றது அப்படி அந்த தானத்தை அப்படி அப்படி செய்யணும் வைசாக சுபஸ் வைசாக்கா சுபதஸ்தஸ்மாது பும்பி சர்வை அனுஷ்டிதா ஆஜருயச புஷ்டிதோயம் மகாபாபநாசனா புமரர்த்தனாம் நிதானஞ்ச விஷ்ணு பிரேனாத்ய அனேனத்து சாத்துருவிய நரே சர்வீகி சதுராசிரமவர்த்திபிஹி அதுபோல இந்த வைசாக மாசத்தில் செய்யக்கூடியதான தானத்திற்கு பெருமை சொல்லி முடியாது நிறைய கொடுக்கணும் தேவையானதை கொடுக்கணும் அப்படி செய்வதனால தீர்க்கமான ஆயுஷு கிடைக்கிறது நல்ல யசஸ் கிடைக்கிறது தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது அனைத்து விதமான பாபங்களும் நிவர்த்தி ஆகிறது சொல்கிறார் இந்த வைசாக மாசத்தினுடைய பெருமை சாத்துருவர்யன் அனைவராணும் செய்யணும் ஸ்திரீகள் புருஷர்கள் பிராமணர்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் செய்யணும் அனைவருக்கும் செய்யணும் அனுஷ்டேயோ மகா தர்மஹா வைசாகே மாதவாகமே வைசாக வருதுன்னு காத்து அப்போ செய்ய வேண்டியவைகளே செய்யணும் என்று சொல்லி இந்த அத்தியாஜத்தை பூர்த்தி பண்ணுறார் நாரதசுவாமி மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே